நமக்கு நீதியாக இருக்கிற கத்தராகிய ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளின் தியானத்தின் தலைப்பு ஏஹோவா சிக்க ஏகோ ஷம்மா ஜெஹோவா சிக்கனு ஜெஹோவா ஷம்மா வாசிக்க வேண்டிய பகுதி லூக்கா இரண்டாம் அத்தியாயம் முதல் இருபது வசனங்கள் அந்நாட்களில் உலகமங்கும் குடிமதிப்பு எழுதப்பட வேண்டுமென்று அகஸ்து ராயனால் கற்றளை பிறந்தது சீரியா நாட்டிலே சிரேனியு என்பவன் தேசாதிபதியாயிருந்தபோது இந்த முதலாம் குடிமதிப்பு உண்டாயிற்று அந்தபடி குடிமதிப்பு எல்லாரும் தங்கள் தங்கள் ஊர்களுக்கு போனார்கள் அப்பொழுது யோசிப்பும் தான் தாவீதின் வம்சத்தானும் குடும்பத்தானுமாய் இருந்தபடியினாலே தனக்கு மனைவியாக நியமிக்கப்பட்டு கற்பகுதியான மரியாளுடனே குடிமதிப்பு எழுதப்படும்படி கலிலேயா நாட்டிலுள்ள நாசரேத்தூரிலிருந்து யூதையா நாட்டிலுள்ள பெத்லகேம் என்னும் தாபீதின் ஊருக்கு போனான் அவ்விடத்திலே அவர்கள் இருக்கையில் அவளுக்கு பிரசவ காலம் நேரிட்டது அவள் தனது முதற்பெயரான குமாரனை பெற்று சத்திரத்திலே அவர்களுக்கு இடமில்லாதிருந்தபடியினால்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 இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன் இன்று கர்த்தராய கிறிஸ்து என்னும் ரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார் பிள்ளையை துணிகளிலே சுற்றி முன்னணியிலே கிடத்தியிருக்க காண்பீர்கள் இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றான் அந்த வேளையிலேயே பரமசேனையின் திரள் அந்த தூதனுடனே தோன்றி உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள் இன்றைய மனனவசனம் லூக்கா இரண்டு பத்து பயப்படாதீர்கள் இதோ எல்லா மக்களுக்கும் பெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன் ஃபார் பிஹோர் ஐ பிரிங் யூ குட் ஐடிங்ஸ் ஆஃப் கிரேட் ஜாய் டு ஆல் தி பீப்புள் கிறிஸ்துமஸ் எப்படி நமது எல்லா பயங்களையும் அடியோடு விரட்டுகிறது என்று தொடர்ந்து ஏகோவாவின் நாமங்கள் மூலமாக தியானித்து வருகிறோம் இதுவரை ஐந்து நாமங்களை குறித்து நாம் கவனித்தோம் ஏகோவா ஈரே ஏகோவா ரப்பா ஏகோவா நிசி ஏகோவா ஷாலோம் ஏகோவா ரா என்கிற ஐந்து நாமங்களை குறித்து தியானித்து அவை எப்படி கிறிஸ்துமஸ் சரிதியோடு சம்பந்தப்பட்டு வருகின்றன என்று நாம் கவனித்தோம் இன்று இறுதியான அடுத்த இரண்டு நாமங்களை கவனிப்போம் ஏகோவா சிட்கனு ஜஹோவா சிட்கனு த லார்ட் இஸ் மை ரைச்சியஸ்னஸ் கர்த்தரே என்னுடைய நீதியாயிருக்கிறார் இரேமியா இருபத்தி மூன்று ஐந்து ஆறிலே இப்படிப்பட்ட ஒரு வசனம் உண்டு இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அப்பொழுது தாபீதுக்கு ஒரு நீதி உள்ள கிளையை எழும்ப பண்ணுவேன் அவருக்கு இடும் நாமம் நீதியாயிருக்கிற கர்த்தர் என்பதே இறைமையா இருபத்தி அதே விதமாகத்தான் கன்னியின் வயிற்றில் உருவானவர் பருசுத்தம் உள்ளவர் அழைக்கப்பட்டார் கிறிஸ்து அல்லாது பிரியமானவர்களே நம்ம நன்மை எதுவுமே இல்லை பிசாசோ இந்த மைய கருத்தை நாம் மறந்துவிடும்படி செய்து நாம் எவ்வளவு நல்லவர்களாய் இருக்கிறோமோ அந்த அளவுதான் தேவன் பிரியமா பிரியமாயிருக்கிறார் என்று விசுவாசிக்க வைக்கிறான் இதனால் ஒவ்வொரு தோல்வியும் நம்மை அதிகமதிகமாய் எதிர்மறைவான பயத்தினால் நிரப்புகிறது நம்மால் கரையேற முடியாது என்று நாம் நினைத்து விடுகிறோம் ஜபம் தியானம் எல்லாம் வறட்டு பழக்கங்களாக மாறி கர்த்தருக்குள்ளான மகிழ்ச்சி குன்றி போகிறது ஒன்று சொல்லட்டுமா ஆண்டவர் நம்மை கூடுதல் நேசிக்க நாம் ஒன்றும் செய்ய முடியாது ஆண்டவர் நம்மை குறைவாய் நேசிக்கவும் நாம் ஒன்றும் செய்ய முடியாது யூ கெனாட் டூ எனி திங் டு மேக் காட் லவ் யூ மோர் யூ கெனாட் டூ எனி திங் டு மேக் காட் லவ் யூ லெஸ் பரிசுத்தத்தை குறித்த கற்றளையை மட்டுமே எப்பொழுதும் நினைத்து கொண்டிருப்போர் கிறிஸ்தவராவர் அவர்கள் பரிசுத்தத்தை குறித்த திரு மறந்து விடுகிறார்கள் நான் பரிசுத்தராயிருக்கிறது போல நீங்களும் பரசுத்தராயிருங்கள் என்று ஆண்டவர் சொன்னது நாணயத்தின் ஒரு பக்கம்தான் நாணயத்தின் மறுபக்கம் என்ன தெரியுமா நானே உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர் இதை விசுவாசிக்கும் பொழுதுதான் நீதிமொழிகள் இருபத்தி எட்டு ஒன்றில் சொல்லப்பட்டபடி நீதிமான் சிங்கத்தை போல் தைரியமாயிருக்கிறான் ஏகோவா செட்கன் அடுத்து ஏகோவாவினுடைய நாமும் ஏகோவாஹோவா ஷம்மா பெத்லேயின் ஆசிர்வாதம் புதிய எரிசலே மேல் உச்ச நிலையடைகிறது பரிசுத்த பாலகன் இம்மானுவேல் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்று பொருள்பட்டார் பரிசுத்த பட்டணமும் ஏகோவா ஷம்மா அதாவது கர்த்தர் அங்கே இருக்கிறார் எனப்படும் எசைக்கியல் புத்தகத்திலே நாற்பத்தி எட்டாம் அத்தியாய முப்பத்தி ஐந்தாம் வசனம் அந்நாள் முதல் அந்த நகரம் ஏகோவா ஷம்மா என்று பெயர் பெறும் ஆண்டவருடைய பிரசன்னத்திலே ஆனந்தம் பொங்கும் கர்த்தரின் மகிழ்ச்சி எல்லா பயத்தையும் விரட்டியடிக்கும் சங்கீதம் நாற்பத்தி ஆறு ஐந்து ரெண்டில் எப்படி வாசிக்கிறோம் ஒரு நதியுண்டு அது நீர்கால்கள் தேவனுடைய நகரத்தை மகிழ்விக்கும் தேவன் அதின் நடுவில் இருக்கிறார் ஆகையால் நாம் பயப்படோம் தண்ணீர்கள் கொந்தளித்தாலும் மலைகள் அதிர்ந்தாலும் தேவ பிரசன்னத்து நிச்சயம் நமது கால்களை உறுதிப்படுத்துமாம் சங்கீதம் நாற்பத்தி எட்டு இரண்டு மூன்றை வாசிக்கிறேன் பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடுச்சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்பட ஒரு சில வேளைகளில் தேவன் தம்மை மறைக்கலாம் ஆனால் அவர் மறைந்து போக இந்த யுகத்தில் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் இனிவரும் யுகத்தில் நாம் அவரோடு இருப்போம் நவ் காட் இஸ் உய்தஸ் தென் will be with Him. அவர் இருக்க பயமேன் எனவேதான் தஞ்சை வேதநாயகம் சாஸ்திரியார் இப்படி ஒரு கீர்த்தனையை பாடினார்கள் பாடி தூதி மனமே பாரனை கொண்டாடி தூதி மனமே நீடித்த காலம தாக பாரங்கியமை நேசித்த பட்சத்தை வாசித்து வாசித்து பாடித்துதி பரனை கொண்டாடி துதி பரனை கொண்டாடி தூதி பயப்படாதீர்கள் இதோ எல்லா மக்களுக்கும் பெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன் ஜெகோவா சிற்கனு த லார்ட் இஸ் மை ரைஸ்னஸ் ஜெகோவா ஷம்மா த லார்ட் இஸ் ஒய்த்மே ஹிஸ் ப்ரசன்ஸ் இஸ் ஒய்துமே எங்கள் மகாபரிய தேவனே இந்த அருமையான தியானங்களுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம் உங்களுடைய ஏழு மீட்பு நாமங்களோடு கிறிஸ்துமஸ் சம்பவங்கள் அவ்வளவு அழகாக இணைப்பு கொண்டிருப்பதை நாங்கள் தியானித்து பரவசப்பட்டு ஆண்டவரே நாங்கள் பயப்பட தேவையே இல்லை தேவையே இல்லை தேவையே இல்லை என்று திரும்ப திரும்ப சொல்லுகிறோம் ஆமாண்டவரே நீர் எங்களோடு இருக்கிறேன் நீரே எங்களுடைய நீதியாகிய கர்த்தராக இருக்கிறேன் உம்மை போற்றுகிறோம் உம்மை நாங்கள் புகழ்கிறோம் உண்மை வாழ்த்துகிறோம் எங்கள் வாழ்க்கையில் அவ்வப்பொழுது நாங்கள் தோல்வியில் விழுந்தாலும் கர்த்தாவே முடிவானது என்று சொல்லி நாங்கள் எங்களையே நொந்து கொண்டு குற்ற உணர்வுக்குள் நாங்களே எங்களை தீர்த்து கொள்ளாதபடிக்கு திரும்பமாக எழுந்திருந்து எங்களை பசுத்தமாக்குகிற கர்த்த என்று சொல்லி உம்முடைய கரத்தை பிடித்து கொள்ள உதவி செய்யும் பேதிரு தரைமட்டத்தை தொடுவதற்கு முன்பதாக நீர் அவனை நீரில் நடந்து அவனை தூக்கி அதே தேவன் எங்களையும் தூக்கி எடுக்கிறீரதற்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம் உம்முடைய பிரசன்னம் எங்களோடு இருக்கிறது நிரம்ப மகிழ்ச்சியினால் எங்களை நிரப்புகிறீர் அதனால் பயம் அடியோடு எங்களை விட்டு அகல்கிறது இந்த சத்தியங்களுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம் தொடர்ந்து தேவக்கிருப எங்களை தாங்குவதாக பெத்லேகையும் பாலகனுக்காக மறுபடியும் பிதாவை உமக்கு நன்றி சொல்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமே